தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி நாயன்மார்களில் ஆறாவதாக திகழ்பவர் அமர்நீதி நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் சோழ நாட்டில் காவிரியாறு ஓடும் தஞ்சை மாவட்டத்தில் பழையாறை எனும் ஊரில் ஆணி மாதம் பூர நட்சத்திரத்தில் வணிகர் குலத்தில் அமர்நீதியார் என்பவர் வாழ்ந்து வந்தார் இவர் செல்வந்தராயனும் சிவநேடையர்களையும் சிவபெருமானையும் வணகுவதியை வாழ்க்கையாக கொண்டிருந்தார் திரு அமைத்து சிவநேடையருக்கு உணவு கொடுத்து அவர் குறிப்பிருந்து கந்தையும் கோவணமும் அளிப்பார் இளம்பரை சூடிய சடையினை உடைய சிவபெருமான் அமர்நீதியின் நாயனார் சிவநேடைய கோபனம் முதலென அளிக்கும் பெருமையினை விலக்கி அவருக்கு திருவருள் புரிய திருவுளங்கொண்டார் சிவபெருமான் ஒரு பிரம்மச்சாரியைப் போல நெற்றில் திருநீர் மணக்க ஒரு கொம்பில் இரண்டு கோணங்களை கட்டிக்கொண்டு சிவநேடைய கோலத்தில் அமர்நிதியாரை நாடி வந்தார் திருநீர் நடிந்த பிரமச்சாரியை கண்ட அமர்நீதியார் அகமையுடன் வரவேற்றார் பிரமச்சாரியார் அமர்நீதியாரை பார்த்து நான் காவிரியில் குளித்துவிட்டு வருகிறேன் அதுவரையில் என்னுடைய இந்த ஒரு கோவணத்தை பத்திரமாக வைத்து நான் குளித்த பின் வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி கொம்பியிலிருந்த ஒரு கோவணத்தை கழற்றி அமர்நீதியிடம் ஒப்படைத்து சென்றார் காவிரி ஆற்றுக்கு நேராடச் சென்ற பெருமான் தாம் கொடுத்து சென்ற கோவணத்தை அது வைக்கப்பட்டு எடுத்த இடத்தின் செய்தார் சிவபெருமான் குளித்துவிட்டு ஈரம் சொட்ட சொட்ட வந்த சிவனடியார் அமர்நிதியாடம் தான் கொடுத்த கோவணத்தை கொடு நான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்றார் அமர்நிதியார் எங்கு தெரியும் அந்த கோவனத்தை காணவில்லை அடிகளே தாங்கள் கொடுத்த கோவணத்தை காணவில்லை மன்னியுங்கள் அதற்கு பதிலாக வேறு நல்ல கோவனம் கொண்டு வந்துள்ளேன் இது ஒரு ஆடை நின்றும் கிழிக்கப்பட்டது தனியாக நெய்ய அதனால் தேவரின் நனைந்த கோவணத்தை கலைத்துவிட்டு பதிலாக இதனை அணிந்து கொண்டு அடியணது குற்றத்தை பொறுத்தருள்க என வேண்டினார் நான் கொடுத்த கோவணம் எதற்கும் சமமாகாது ஈடாக நீ என்ன தரப்போகிறாய் என்றார் அமநிதியார் ஒரு தரா தராசு கொண்டு செய்து அதில் பிரம்மச்சாரியாரின் இன்னொரு கோவணத்தை தராசின் ஒரு தட்டில் வைத்து மறு தட்டில் நிறைய கோணங்களை வைத்தார் அப்பவும் தராசு சமமாகவில்லை அப்புறம் பட்டு பிதாம்பரங்களை வைத்தார் அமர்நீதியார் அப்பொழுதும் சமமாகவில்லை வீட்டிலிருந்த தங்க அணிகலங்களை வைத்தார் அவைகளும் அந்த அற்புத கோணத்திற்கு சமமாகவில்லை எனவே அமர்நீதியார் சிவனடியாரிடம் ஐயா எல்லாவற்றையும் வைத்து விட்டோம் இனி நானும் என் மனைவியும் மகனும் தான் மிச்சம் என்று கூறி அமர்நிதியாரும் அவர் மனைவியும் மகனும் தராசு தட்டில் ஏறி நிற்க தராசு சமமானாது அவ் அற்புதத்தை கண்டோரெல்லாம் அமர்நிதி நாயனரை துதித்தி வணங்கினார்கள் அமர்நிதியார் தம் குடும்பமே சிவபக்திக்கு தியாகம் செய்தமையால் அவருக்கு சிவபெருமான் காய்ச்சி தந்தருடினார் அதிலிருந்து அவர் அமர்நிதி நாயனார் என மக்களால் போற்றப்பட்டார் இவரது வரலாறு மூலம் குடும்ப பக்தியின் ஆழம் விளங்குகிறது அதனால் நாம் அனைவரும் குடும்பத்துடன் சிவநாலயத்திற்கு செல்வோம் சிவபெருமானை வணங்குவோம் சிவனடியார்களை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்கள் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்